நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலுமீழும் ஹோட்டலுக்கு போன உடனே இப்ப அதிகமா கேட்கறது செய்ய தேவையான பொருட்கள் கோதுமை மாவு அல்லது மைதா மாவு ரெண்டு கப் பால் அரை கப் தயிர் கால் கப் சர்க்கரை 1 ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் ரெண்டு ஸ்பூன் வெண்ணெய் தேவையான அளவு செய்முறை முதல்ல நம்ம வந்து இந்த மாவு கோதுமை மாவு எடுத்து நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை எடுத்துப்போம் கோது மாவு இல்லை மைதா மாவு நமக்கு எது பிடிக்குமோ அதை எடுத்துக்கிட்டு அது ஒரு பவுலில் கலந்துருவோம் கொட்டிட்டு அது கூட உப்பு கலந்துருவோம் உப்பு கலந்துட்டு வெண்ணெய் ஒரு ஸ்பூன் எடுத்து அதில் நல்லா கலந்து நல்லா கையாலே நல்லா அது பசஞ்சு வச்சு அதை அப்படியே வச்சுருவோம் அது ஊருட்டும் அதுக்குள்ள இந்த பால் இருபது செகண்ட் காய்ச்சுனா போகிறோம் அது கைப்பறக்கிற அளவுக்கு வாம் திருக்கும் இல்லையா அந்த இளஞ்சூடு அது இருந்தாலே அது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பாலில் சர்க்கரை கலந்துடலாம் சக்கரை கலந்துட்டு இன்ஸ்டண்ட் ஈஸ்டையும் உடனே கலந்துடலாம் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்டு கலந்த உடனே அது அது ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ்ல உங்களுக்கு அந்த இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் கரைஞ்சிரும் இது கரைஞ்ச உடனே நம்ம டயர் எடுத்து அந்த பாலில் கலந்துருவோம் கலந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டோம்னா அது நொறச்சிக்கிட்டு வரும் அது நொறைச்சிட்டு வந்தோடனே அதை எடுத்து இந்த கோதுமா மாவு எடுத்து வச்சிருக்கோம் அதுல வந்து இந்த கலவையை எடுத்து பால் மிக்சரை எடுத்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி பெசையணும் இது போதும் சப்போஸ் பத்தலை அப்படின்னா கொஞ்சமா தண்ணி எடுத்து தெளிச்சுக்கலாம் நம்ம எப்படி சப்பாத்தி மாவுக்கு பெசிவங்களோ அதே மாதிரி அந்த அளவுக்கு கிட்டியா பெச கொஞ்சம் தளர்வா பெசிஞ்சு வச்சுக்கலாம் அது ஒரு பாத்திரத்தில் போட்டு மூடி வாம் திருக்க இடமா பார்த்து வச்சிடணும் அந்த கிச்சன் மேடையில் கொஞ்சம் சூடு இருக்கு அப்படி அப்படின்னா அது மேலே மேடை மேலே வச்சு வச்சிடலாம் அப்படி இல்லைன்னா மைக்ரோவேவ்ல ஆன் பண்ணாமல் அப்படியே அதுக்குள்ளே வச்சு வச்சிட்டோம்னா அது கொஞ்ச நேரத்தில் அந்த வாம்திலேயே வந்து டபுள் மடங்கு ஆயிக்கும் அந்த மாவு நல்லா பொங்கி வந்துடும் அதுக்கப்புறம் அதை எடுத்து அப்படி பஞ்சு போனோம்னா பழைய லெவலுக்கே இருக்கும் அந்த மாவு அந்த மாவை எடுத்து நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அது மாதிரி ரவுண்டாவோ இல்லை ஒவ்வொரு ஷேப்பாக அந்த மாதிரி சப்பாத்தி இதில் வந்து இட்டு இந்த கிரில்லரை ஃபுல்காலலாம் செய்வாங்க இல்லையா அந்த கம்பி இருந்தால் அதில் வச்சுட்டு அப்படி ஸ்டவ்ல காட்டி சுட்டையெடுக்கலாம் அப்படி இல்லைன்னா தோசை தவாவே வச்சுட்டு அதில் இந்த சப்பாத்தி மாவு போட்டுட்டு அப்படி கொஞ்சம் அப்படியே வேக விடுவோம் மீடியம்லயே வச்சு கொஞ்ச நேரம் மீடியம்லேயும் வேகட்டும் மேலே கும்பல் கும்பலா வரும் இல்லையா அப்போ நம்ம மெதுவாக நம்ம துணிலேயோ ஏதாவது வச்சு லேஸா அதை வந்து அழுத்தி நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம் அதுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் வெண்ணெய் தழுவி வச்சிட்டோம்னா சூப்பரான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி நான் தயார் இது எல்லோருக்கும் பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு உங்களை மீண்டும் சந்திப்போம்